विनाशाय சச்சிதானய விஷோத்தியேத்தாப்பயவிஷா ஸ்ரீகிருஷாய் கிராபியமோவிசியுதேவராமசர் இந்த உபதேசத்தை அனிச்சந்தமாக வாசுதேவனிடத்தில் கவனத்தை செலுத்தாதவர்கள் கடவுளை பத்தியே நினைக்கல வாசுதேவ பராங்முக பராங்முகாகனா அதை பொருட்படுத்துறது இல்லை அதை கவனிக்கிறதே கிடையாது இப்போ நாஸ்திகர்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க கோயிலுக்கு போகிறது இல்லை சுவாமி கும்பிடுறதில்லை அப்படி இருக்கு இருக்கிறார்கள் அல்லவா வெளியில் எப்படி பார்க்குறோம் உள்ளுக்குள்ளே எப்படியோ தெரியாது ஆக வாசுதேவ பராங்முகாக கடவுள்ளத்தில் கவனத்தை செலுத்தாதவர்கள் அது மாத்திரம் இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ணுகிறார்கள்னா வீடு மனைவி குழந்தைகள் எல்லாம் சேர்த்துக்கணும் கிருகன்னு சொன்னால் வீடு வீடுன்னா மனைவி சேர்ந்தது அபத்தியம்னா குழந்தை சுகிருத்துனா நண்பர்கள் ஸ்ரீயாகனா செல்வங்கள் இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அடைகிறார்கள் அத்தியாயச ரச்சித்தாக ஆயாச ரொம்ப சிரமப்பட்டுன்னு அர்த்தம் அத்தியாயாச ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு எப்படியோ வீட்டை கட்டி குழந்தைகளை பெற்று மனைவி மக்களோட வாழ்ந்து நண்பர்கள் செல்வங்கள் இதெல்லாத்தையும் விட்டுட்டு விரும்பினாலும் சரி விரும்பாட்டாலும் சரி அனிச்சந்தகாங்கிறார் அதுக்கு விருப்பம் இல்லை இதெல்லாம் விட்டுட்டு போகிறதுக்கு மனசு இல்லை ஆனால் என்ன பண்றது வாழ்க்கை பூர்த்தி ஆகிறது அப்போ பூர்த்தி ஆகிற போது என்ன ஆகிறதுனா நேர நல்ல இடத்துக்கா போகிறார்கள்னா இருளுக்குள் நுழைகிறார்கள் தமஹா விஷந்தி அடங்காமை ஆறிருள் உயித்து விடும்ங்கிறார் இல்லையா திருவள்ளுவர் அது மாதிரி நரகத்திற்கு போகிறார்கள்ங்கிறார் இதை சாதனமாக பயன்படுத்தி வாசுதேவ உபாசனைக்கு வீடு சாதனம் மனைவி சாதனம் குழந்தைகள் சாதனம் நண்பர்கள் சாதனம் செல்வங்கள் சாதனம் அதுக்காக இது தவறுன்னு அர்த்தம் இல்லை இப்படி கஷ்டப்பட்டு இதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னா ஈஸ்வர ஆராதனைக்கு சமூகத்தினுடைய நன்மைக்கு அவரவர்கள் வீட்டில் பொறுப்பாக இருந்தாலே சமூகம் நல்லா இருக்குமே அப்படி ஒரு காரணத்துக்காக அந்த ஃபேமிலி சிஸ்டம் உயர்ந்த ஒரு நோக்கத்தோடு இருக்கு அதில் பற்று வச்சு வாழ்க்கையை வீணாக்கிறதுக்காக இல்லை இது ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியணும் கணவனுக்கு தெரியணும் மனைவிக்கு தெரியணும் குழந்தைகளுக்கு தெரியணும் பெரியவங்களுக்கு தெரியணும் ஊர்ல இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் தெரியணும் அப்படி இருந்த தேசம்தான் இது அக தமஹா விசந்தி விரும்பா விட்டாலுங்கிறார் அனிச்சந்தா விரும்பா விட்டாலும் அவர்கள் நரகத்திற்கு போகிறார்கள்ங்கிறார் கொஞ்சம் கடுமையா இருக்கலாம் வாழ்க்கையை வீணாக்கி விடுகிறார்கள் அர்ச்சம் பகவானை நினைச்சு ஜென்மாவை வந்து ஈஸ்வரனோட தான் சம்பந்தம் வச்சிருக்கணும் இந்த சரீரமே நமக்கு அநித்தியமா இருக்கிற போது சரீரத்தோட சம்பந்தப்பட்டதெல்லாம் எப்படி நித்தியமாக இருக்க முடியும் ஆகையினால இதை பயன்படுத்தி நாம உயர்ந்த எண்ணத்தோட வாழ்ந்து வாழ்க்கையை நிறைவு செய்யணும் அப்படிங்கிறது கருத்து இவர் இந்த நிமி சக்கரவர்த்தி இந்த சமசர்கிட்ட அதாவது ஒன்பது யோகிகள்கிட்ட பேசினார் ஆனா அதுல ஒருத்தர் ஒரு பதில் சொல்லி கொண்டு வருகிறார்கள் ஒரு கேள்விக்கு அதுல சமசர் தான் இதுக்கு பதில் சொன்னார் அவர் கேட்டார் பகவானை நினைக்காமல் இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள்னு கேட்டார் அதுக்கு அவர் வர்ண தர்மங்களையெல்லாம் சொல்லி சில பேருக்கு வாய்ப்பு இருந்தாலும் அவர்கள் பகவானை வணங்குறதில்லை சில பேருக்கு ஆசை இருக்குது ஆனால் அவர்களுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்குன்னெலாம் சொல்லி அது மாத்திரமில்லை இந்த கர்மகாண்டத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களெல்லாம் பகவானை விட்டுட்டு வெறும் லௌகிக சுகத்துக்காக விஷய சுகத்துக்காக வேண்டி வேதத்துல ஸ்ரத்தை இருந்தாலும் ஈஸ்வரன்கிட்ட ஸ்ரத்தா பக்தி இல்லை அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் விரிவாகவே பேசினார் பேசிவிட்டு அது அப்போ என்ன சொன்னார்னா இவர்கள் பகவானை யாரெல்லாம் சரியா ஆராதனை பண்ணலையோ பகவானுக்கும் ஜெகத்துக்கும் தனக்கும் உள்ள சம்பந்த தத்துவத்தை யார் நன்றாக தெரிந்து கொள்ளவில்லையோ அவர்களெல்லாம் தங்களை தாங்களே கொலை செய்தவர்களுக்கு நிகராகிறார்கள்னு சொல்லி கடைசியாக முடிக்கிற போது பகவான் இடத்துல கவனமே பராங்முக்காக ஒதுக்கி தள்ளிவிட்டான் அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம் அப்பேற்பட்டவர்கள் நரகத்திற்கு போகிறார்கள் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு இதுலேருந்து நிந்தன பண்ற தாற்பயம் இல்லை எல்லாரும் பகவானை பூஜை பண்ணி சொர்க்கத்துக்கு போகணும் இல்லாட்டி மோக்ஷத்தை அடையணுங்கிறது தாற்பயம் அதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் இனி ராஜா கேள்வி கேட்க போறார் அதுக்கு கரபாஜனர் பதில் சொல்ல போறார் அந்த கேள்வி என்ன அதுக்கான பதில்கள்லாம் என்னங்கிறத நாம பிறகு பார்க்கலாம் இந்த அளவுல இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை பூர்த்தி பண்றேன் வாசுதேவ பராங்முக எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் ஹரிவோம் தேனி வேதபுரி